தாக மறுபடி இந்த வாரத்தின் பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் இந்த நன்மைகளையும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் அடியும் தேவன் கருப்பை செய்தபடியால் தேவனை நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கத்தன் நல்லவர் கடந்த வாரத்தில் மடியும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் கடந்த வாரத்தில் தூக்கம் குறைவு அதிகமாக இருந்தபடியால் சரீரத்தில் கொஞ்சம் விலகினம் இருந்தது தொண்டை தொண்டை பரியாமல் இருந்தது இருந்தால் உள்ளிருந்து தேவன் கொடுக்கிற அந்த இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாதபடி அது இருந்தது இருக்கிறது கொஞ்சம் கருத்தராஜ் ஏவன் மத்திலேயும் தேவ சமூகத்திலே காத்திருக்கவும் தேவனுடைய திருப்பணியை தடையில்லாமல் செய்யவும் ஆண்டவர் தந்து வருகிற வந்த கருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டுடன் நாம் மகிழமைப்படுவதாக கர்த்தர் நமது மத்தியில இருக்கின்றார் இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொரு நாடியும் அறிகின்றோம் கடந்த வாரத்தை விட இந்த வாரத்திலே நாம் சத்து தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம் இப்படியே நாட்கள் கடற கடற நாம் தேவனோடு ஒன்றித்து விடுவோம் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகிக் கொண்டு வருகின்றது அதற்காக நான் தேவனை துவைக்கிறேன் நம்முடைய இரவும் பகலுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் அதுவாகவே இருக்கிறது கருத்தர் சிக்கிறான் தன்னுடைய மகத்துவமான நிலையில் வெளிப்படுவார் என்பதை நான் உணர்ந்து தேவனுக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விளையாற்பாட்டிலே ஆச்சாரியன் மார்பதக்கம் என்ற ஒன்றை தன்னுடைய மார்பில் அணிந்திருப்பார் அதில் பனிரெண்டு கற்கள் பதிந்திருக்கும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த பனிரெண்டு கற்களும் பனிரெண்டு கோத்தரத்தினுடைய அடையாளங்கள் அனுப்படியினால் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய பனிரெண்டு கோத்தரங்களையும் தன்னுடைய சுமந்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார் என்று காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி போல புதிய ஏற்பாட்டிலையும் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களை நீங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய விதத்தில் பரிசுத்தவான் சொல்லுகிறார் அதற்காக வாழ்த்துகின்ற தேவனுக்கு மயமாததாக அதாவது உத்தரவாதத்துடன் ஆணபடியினால் அவர்களுக்கு நீங்கள் கீழ்படுந்து அடங்குங்க அவர்கள் உங்களுடைய காரியத்தில் துக்கத்தோடு உங்களுக்காக தேவம் அண்ணினார் துக்கத்தோடு உங்களை நினைக்கும் போது அவருடைய உள்ளால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று விதத்தில் சொல்லி கள்ள ஊழியர்களை பற்றி அல்ல தேவனுடைய மனிதர்கள் பூமியில் உண்டு அல்லவா அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது அப்படிதான் கடந்த நாட்களில் இடத்தில் நான் சில வேளையில் பேசும்போது இதை நான் சொல்லுகின்றேன் சொல்லுகிற முடியாக ஏவப்பட்டு சொன்னேன் அதாவது என்ன சொன்னேன் என்றால் அதாவது ஒரு ஆத்மாவை பார்க்கும் போது பிள்ளைகளை காணும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படாமல் இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணிவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய ஆன்மீகத்தில் தெரிகிறது நேற்று அவர்களிடத்தில் நல்லபடியாக பேசியிருப்போம் கை கொடுத்திருப்போம் இன்றைக்கு வரும்போது அவர்கள் முகத்தை பார்த்து நமக்கு பேச முடியாத சூழலு ஆகிவிடும் காரணம் எதையோ பார்த்தோ கேட்டால் அவர்கள் எங்கேயோ தவறு பண்ணிவிட்டு வந்திருப்பார்கள் வீட்டிலேயோ அல்லது எங்கேயோ ஒரு கடமை தவறுபடியிருப்பார்கள் ஆனப்படியினால் நீங்கள் இவ்விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் கடந்த காலத்தில் தேவனுடைய வாலிபர்கள் எப்படி இருந்து இன்று எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு கொஞ்சம் நான் எடுத்து சொல்லுகிறது உண்டு ஆனபடினா நீங்கள் தேவசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் வரைக்கும் உங்கள் மேல் தேவருடைய மனிதர்கள் தேவன் பிரியமா இருக்கிறது போல தேவருடைய மனிதர்களும் பிரியமா இருப்பார்கள் நீங்கள் தேவசுத்தத்தை மீறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் விட்டு நீங்கள் தூரமாய் போய்விடுவீர்கள் என்று நான் சொல்லி வைத்திருக்கிறேன் உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம் எல்லா காரியங்களும் பொறுப்படுப்போம் இருதயத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் தேவன் அப்படித்தான் செய்கின்றார் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இருதயத்தில் இடம் இல்லாவிட்டால் ஆபத்து தானே தேவருடைய மகிமை உண்டாவதாக ஆரப்படுகிறார் தேவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாருக்கும் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் தேவனுடைய மனிதனுடைய இததயமும் போரிக்கிறோம் தேவனுடைய மனிதனுடைய இதயத்தில் நீங்கள் எழுப்பீர்கள் என்பதை நான் காணுகின்றேன் அநேக காரியங்கள் கடந்த வாரத்தில் தேவனோடு சஞ்சரித்து நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு சிறிய கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதற்காக தேவனுக்கு சுத்தோத்திரம் அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்கள் சொல்கின்றார்கள் தேவன் எனக்கு அறிவித்தவர்களில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை என்று சொல்கிறபடியே இந்த ஊழிய காலத்தில் அநேக காரியங்களை தேவரிடத்தில் அறிந்தும் பெற்றும் இருக்கிறபடியனால் அவைகளை மறைத்து வைக்கக்கூடாது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற இயக்கம் கடந்த கடந்த வருடம் நவம்பர் மாதத்துக்கு ஒட்டி அந்த இயக்கம் நமக்கு உண்டாகி அதை எந்தெந்த முறையில வெளிப்படுத்த வேண்டுமோ வெளிப்படுத்த வேண்டும் என்று கருத்திற்குள்ளாக இயக்கங்கள் உண்டாக ஜோம் அடிக்கொண்டிருக்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கற்புறவைகளை நிறைவேற்றுவாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தெய்வீகம் இந்த நாளில் மறைச்சப்பட்டு போய்விட்டபடியினால் மறுபடியும் தொய்வீகத்தை நிலைநாட்ட வேண்டும் நமது ஆண்டவர் யார் என்பது உலகத்திலே காண்பிக்க வேண்டும் என்று நாம் இருக்கிறோம் இன்று காலையில ஏற்கனவே கடந்த வாரத்த நாட்களில் ஜோம் இடம் போது இந்த யோகன் சுகம் பதினேழாம் அதிகாரத்தில் அண்டவராகி தேவம் சொல்கிறார்களோ அந்த வசனத்தை படித்து விட்டு நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் யோசித்தார் இப்படி பார்க்கும்போது அவரும் தன்னிடலே பாவம் இருக்கிறது மாதிரி சொல்லுகிறாரே என்று எனக்கு அது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக இருந்தது நீர் எனக்கு தந்த சீசர்களுக்காக அவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று நான் போதனை செய்கிறதை விட என்னைத்தானே பரிசுத்தமாக்கிறேன் என்பது அதாவது ஒரு மனிதனுடைய குடலில் பொண்ணு இருந்தால் எழுத்தாளர்கள் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி விடுவார்கள் சுவாசிக்க முடியாது அவ்வளவு துர்நாற்றம் வரும் நம்ம அறிந்திருக்கின்றோம் அதே வண்ணமாக பாலத்திலிருந்து விடுதலை பெறாத ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிறருக்கு சத்தியத்தை சொன்னாலும் அவருடைய உள்ளத்தில் அது ஒன்றுமே கிரிய செய்யாது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கிரியர்கள் தான் அவர்களே பதிவாகும் தேவருக்கு மயம உண்டாவதாக போது பாருங்கள் எட்டு நாற்பத்தி ஆறு சொல்லும் போது பாருங்கள் அது ரெண்டுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது இதுல என்னை பரிசுத்த என்று சொல்லுகின்றார் அதிலே அவர் கேட்கிறார் பாருங்கள் யூதர்களிடத்தில் யாராவது குற்றப்படுத்த கூடுமா என்னில் பாவமே இல்லை நான் பாவம் பரிசுத்த என்ன பேசுகிறார் என்னை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கரம் இப்படி நீட்டினது நீட்டுகின்ற நேரத்தில் நான் என்ன என்று எட்டி பார்த்து என்னுடைய சரியை சாய்க்கின்ற நேரத்தில் நீங்கள் அதாவது இவ்விதமாக நடக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஊழியம் செய்கிற நீங்கள் இப்படி நடக்கும்போது உங்களுக்கு நான் தந்திருக்கிற ஆத்தமாக்கள் எல்லாம் இந்த நிலை அடைந்து விடுவார்கள் என்று சொன்னார் உங்களுக்கென்றால் எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல முன்னோடிகளாய் நின்று நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக வேண்டும் நம்முடைய வேண்டும் நம்மை சார்ந்தவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்மை தூய்மைப்படுத்திவிட்டால் போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதுதான் சாட்சி அதுதான் மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்து விடுவார்கள் ஒரு நிறைய ஒரு லாரி நிறைய பழங்கள் இருக்கும் ஒரு கனி எடுத்து ஒரு துண்டை வெட்டி கொடுப்பார்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க சார் என்று சொல்லுவார்கள் அதை சாப்பிட்ட பிறகு இது அருமையான கனிதான் என்று வாங்க ஆரம்பிப்பார்கள் அதே ஒண்ணமாக சாம்பிள் முன்மாதிரி சாட்சி என்று சொல்லுகிறவர்கள் கத்துளைய வார்த்தையை பிறருக்கு அறிவிக்கிறவர்கள் தங்களையே பரிசுத்தி விட்டால் போதும் பிறர் என்ன சிறுவனுடைய நாங்கள் முதலாவது தலைமையிலிருந்து கட்ட நாங்கள் அங்கே ஒரு பத்து மாதம் இருந்தோம் எழுபத்தி ஆறுல மொழிசூசு போடுறதுக்காக அப்பொழுது நாம் இங்கே கிராமத்தில் வளர்ந்து வருவதானே தெய்வீகத்தை பற்றியும் தெரியாது அவர்கள் வேலைக்கு போவார்கள் வேலைக்கு போய்விட்டு வந்து அந்த பிள்ளையாலை வாரியில் எடுத்து பெருக்குவார்கள் பெருக்குகிற நேரத்தில் தான் நமக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு ஓடி போய் வாங்கி பெருக்கும் அதுலிருந்து கற்றுக்கொண்டோம் அதே வண்ணமாக ஆண்டவராய் யோசுகிறு பணிமுறைக்காரராக இருந்தார் அவர் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக எழுந்து இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார் அறுபடி இருக்கிற நாம் இந்த உலகத்தை சீர்படுத்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நமது ஆண்டவர் பரிசுத்தம் அவர் வல்லமை தேவன் என்று காண்பிக்க நாம் அந்த நிலை அடைய வேண்டும் என்று அந்த விரல் இலக்கு நீட்டப்பட்டது தேவனுக்கு அதற்காக வாஞ்சிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் நாம் அதிகம் சொல்லுகிறதை விட நாம் வாழ்ந்து காண்பிக்க ஆண்டு விடத்தில் வேண்டும் என்று கேட்டு நாம் அந்த பிரகாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் தேவனுக்கு பைமை உண்டாவதாக அவர்களுக்காக அவர்கள் பூரண பரிசுத்தம் என்னை பரிசுத்தமாக்கிறேன் என்று தூய்மையான தேவன் சொல்லுகின்றார் நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலை அடைவோம் பிறருக்கு இயேசுவை காண்பிக்க அவர் எத்தனை உள்ளவர் என்பதை நான் வாழ்கின்ற அப்படி நாம் செய்வோமாக இன்று காலையில நான் ஜோமன் கொஞ்ச நேரம் ஜோமன் பண்ணுகின்ற நேரத்தில் என்னுடைய கண்ணதராக நான் ஒரு வெளிப்படுத்த பார்த்து அதாவது நிறைய தானியங்கள் கொண்டு வந்து அம்பாரம் அம்பாரமாக மணல் மாதிரி குவிக்கிறார்கள் இந்த மணவள குறிச்சல இந்த மணல் கம்பெனிகளை குவிச்சவர்கள் அல்லவா இந்த மாதிரி மணல் மாதிரி குவிக்கப்படுகிறது அது என்ன என்று அடுத்து ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்புகிறது பிரவசனம் கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பஞ்சகாலம் வருகிறதற்கு முன்னால் இவர்களெல்லாம் சேகரிக்கப்படுகிறது என்று நான் அவைகளை அறிந்தேன் அறிந்து கொண்டே இருக்கும் போது யோசேப்பினருடைய ஞாபகம் தான் எனக்கு அந்த நேரத்தில் ஆவியானவரால் நினைப்பூட்டப்பட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோசேப்பு ஒரு நீதிமான் கோவாஸ் ஒரு நீதிமான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அநேக பரிசுத்தவான்கள் அதாவது வாழ்க்கையில் சில தவறுகளை செய்து பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் தங்களை தேடி பாவம் தேடி வந்து கால் படுத்து கிடந்தது பாவம் வந்து அவருடைய பற்றி பிடித்தது உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்களாக இருந்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனபடியால் எகத்திலே பஞ்சம் அந்த நாட்டில் அத்தனை பேருக்கும் படி இறக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறினார் இதற்கு இடையிலே அவர் சிறை கைதியாக மாறினார் இதற்கிடையிலே அவர் செய்யாத குற்றத்தை செய்ததாக அப்படி சூட்டப்பட்டது எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இந்த காலத்திற்காக அவர் காத்திருந்தார் அவருக்கு ஒரு தேவதர்சனம் உண்டு சின்ன வயதிலே ஒரு தேவதர்சனம் கண்டிருந்தார் குறிக்கப்பட்ட காலத்தில் இவ்விதமாய் உயர்த்தப்படுவேன் அந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று இதனுடைய சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர் சொல்லியிருந்தார் இதற்கிடையில் அந்த நிலையை அடைய விடாதபடி தடுப்பதற்காக பாவம் அவரை பற்றி பிடித்த பாவத்தில் அவர் விழுந்திருப்பார் ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறி இருக்காது பகிர்ந்து கொடுக்க கத்தர் உங்களையும் என்ன அழைத்திருக்க நம்மை அழைத்திருக்கின்றார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆத்துமா தூய்மையாய் காக்கப்பட வேண்டும் நான் ஏற்ற அந்த இடத்தை எழுதி கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன ஆண்டோர் பேசினார் தெரியுமா நான் ஒரு நாள் ஜபம் பண்ணும் போது ஒரு அரைக்குள்ள இருக்கிறதாக எனக்கு ஒரு தெரிகிறது கிடைக்கிறது அதுல ஒரு மேஜை கிடைக்கிறது ஒருவர் திடீரென்று உள்ளே வந்தார் ஒரு அருமையான கரியை கொண்டு அதில் வைத்தார் நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன் பழம் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவர் ஒரு சுவாசனை கொண்டு வந்தார் கொண்டு வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்து அதை பிழிந்தார் அதுல வந்தது திரும்பவும் பிழிந்தார் பல தொடர்பை பிழிந்தார் உள்ளே இருக்கிற அத்தனை சாறு வழியை வந்து விட்டது அவர் அந்த சாசனில் கொண்டு போய்விட்டார் இப்ப அந்த பழத்தை நன்றாக பள்ளி பழைய டேபிள் வைத்தார் அழகாக பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கிறது அப்பொழுது ஒருவர் கேட்கிறது போல என்னுடைய உள்ளத்தில் ஆவியானவர் கேட்கிறார் இந்த பழத்தை யாரா விரும்புவார்களா என்று கேட்டார் இது பயனுடைய உடைத்து சாப்பிட்டால் சீ என்று தோலை எரிந்து விடுவார்கள் அல்லவா அதே ஒண்ணுமா அடிக்கடி பாவம் செய்து சாத்தானால் பிழியப்படுகின்றவர்கள் சாத்தானால் தாக்கப்பட்டு தெய்வீக சாகத்தை இறந்து போகிறவர்களை ஒருவரும் மதிக்க ஒருவர் விரும்ப மாட்டார்கள் அவளை யாரும் தேடி வரவும் மாட்டார்கள் தேவனுக்கு மைபு உண்டாவதாக அனுப்படியினால் பாவம் என்று சொல்வது அவ்வளவு ஒரு கொடிய ரோகம் அது சாத்தால் நமக்குறவங்களை அனுப்புகிற அம்பு தேவனுடைய இடத்திற்கு நம்ம போகலாம் அப்படி தடை செய்யல பொறாமைக்காரனுடைய வேலை என்கிறதை கண்டு நாம் இவர்களை கண்டு தேவடி வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று அந்த வெளிப்படுத்தும் நேற்று நான் அவர்களை செய்து கொண்டிருக்கும் போது என்னோட மறுபடியும் பேசினார் அறுபடியால் என்னுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிற பரசுத்வாவி ஆகிய சாரத்தை காத்துக் கொள்ளட்டோம் இவர்கள் அடிக்கடி பாவம் அதாவது என்ன சொன்னார் என்பதை அதுதான் சொல்ல வந்தேன் அதாவது எத்தனை தடவை பாதம் செய்தாலும் ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்து அறிக்கை ஒருவன் அடிக்கடி கல் எறிகிறான் அந்த கல் அவர்களை பட்டாணங்கள்லாம் காயமாகி ஒரு வனமாகிவிட்டது அவர் திரும்பி ஆச்சு கொள்ளுகிறார் அந்த தளும்புகள் எல்லாம் நெடுங்க அந்த தளும் அவர்களை காயம் ஆர்ந்த பிறகு அவனை பார்க்கும் எங்கும் தழும்பு அழகு போய்விட்டது அழகு இல்லை அவர்களே அழகு இல்லை யாரும் விரும்ப மாட்டார் அறுபடியா உன்னத பாட்டில சொல்லியிருக்கிறது மனவாளி என்னுடைய உத்தமையோ என்னுடைய புராவ மனவாளி பழுதற்றவள் அவளிலே பழுதொண்டும் இல்லை பூரண அழகுடையவள் என்று சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட பிறகு சாத்தானால் அடிக்கடி தாக்கப்படுவோம் மனவாட்டி சாணத்தை இழந்துவிட வேண்டிய ஒரு நாள் அவலநிலை ஆகி வரும் அந்த தளம் படுகிறது அறிக்கை மாறிவிடும் ஆடிவிடும் என்ன இருக்கும் அழகு குண்டி போய்விடும் வேதனைக்கு மயுண்ட கருப்பாக சிறப்பாக இருக்கலாம் உள்ளான அழகு வந்து கொண்டிருக்கிறது அது எல்லாருக்கும் அந்த அழகு பரிசுத்தமாக எல்லாருக்கும் ஒரே அழகாகத்தான் இருக்கும் அந்த அழகு தேவதூதர்களை போல இருக்கும் என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆணபடியினால் ஓடுங்கள் பாவத்தை கண்டு ஓடுங்க பாவம் செய்யாதீர்கள் உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும் பாவம் செய்யறவனுக்கு உலகத்திலும் மதிப்பு கிடையாது எங்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு மனிதன் தூய்மையாக வாழ்ந்தால் அவனுக்கு எங்கு மதிப்பு எங்கு செல்வாக்கு அவனுக்கு தேவனிடத்தில் செல்ல பிள்ளையை போல முதலிடம் கொடுக்கப்படுகிறது என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றறிந்த காரியம் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அதுதான் நாங்கள் ஒரு வேலை பண்டிதர்கள் அல்ல அதிகமாக கற்றவர்களும் சரியாக தேவத்தில் கற்க வேண்டியதை கற்று இருக்கிறோம் அவைகளை கைகொள்ளும் முடியாதப்படுகிறோம் தேவையான பரசுராமத்திற்கு மயிமை உண்டாவதாக இந்த வசனத்தை மட்டும் படித்து விடலாம் ஆதி ஆகும் நாற்பத்தி அதிகாரம் முப்பத்தி வசனத்தை ஒருவர் வாசிக்க விவேகம் உள்ளவன் ஒருவரும் ஆனபடியால் இந்த எகிப்து தேசம் எங்கும் நீண அதிகாரியாக இரு என்று கேட்டர் சொன்னார் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஈர்க்க போகிறான் சீட்டில் மட்டும்தான் உட்கார்வு மற்ற எல்லா பொறுப்பும் உனக்குரியதா என்று சொல்லி மெல்லியை தரித்து சிறப்புணியை வைத்து அவருக்கு அதாவது கொடுக்க வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து அவரை உயர்த்தினார் ஓடும் போடா என்று சொல்லி அடித்து விலங்கு கைலங்கால விலங்கு மாட்டி வைத்திருந்த அந்த யோசேப்பு எந்நிலையிலும் தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாய் காத்துக் கொண்டபடியார் அந்த அரசன் அவரை கொண்டு வந்து கணம் பண்ணி அவருடைய முத்திரை மோதிரத்தை அவனுக்கு போட்டு அவனுக்கு மெல்லியவசரம் தரித்து கிரீடத்தை தலையிலே வைத்து பின்னாலே வாசிக்கும் போது நாற்பத்தி வரைக்கும் நாம் அதை படிக்கிறோம் தேவடி பரிசு நாமத்திற்கு மைமல் உண்டாவதாக நீங்களும் நானும் அந்த ஸ்தானத்தை அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மற்றவர்களை யாரையும் பார்க்காதீர்கள் சபைக்குள்ளே விலைகள் மார்க்கிறவர்களையும் பார்க்காதீர்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தேவருடைய மனிதர்களை வெற்றி பெற்று போன மனிதர்களை நமது ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நாம் முன்னேறிக் கொண்டிருப்போம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும் நமது நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை அடியலுக்குழு இருக்கிறது அதற்காக நான் தேவரை துதிக்கிறேன் ஆபத்திற்கு பயம் உண்டாவதாக செய்ய வேண்டிய ஒரே காரியம் தூய்மை காக்கப்பட வேண்டும் அது எந்த சூழலிலையும் அது பறி கொடுக்க கூடாது பற்பல வகையில் நம்ம தேடி வரும் அப்படி செய்வீர்களாக செய்து நாம் மேன்மையடைவோம் அந்த தானியம் குவித்து போட்டிருக்கிறது நான் கண்டபோது இந்த உலக மங்களையும் நாம் வார்த்தை அறிவிக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு பச்சையா பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்க வேண்டியது இந்த தூய்மை தேவனாக்கிறத அப்படிப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்தப் போகிற அப்படின்னா தேவனுக்கு ஸ்ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அவனமாக தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஒரே ஒரு காரியம் நான் உங்க சொல்ல விரும்புகின்றேன் புதிதாக வருகிற தேவனுட பிள்ளைகள் மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதுமே தேவனோடு இருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது பெரியவர்களும் சிறியவர்களும் அவர்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களை பிடித்து அணுகிக் கொண்டு வெளியே போகிறதோ அவர்கள் முன்னால் இருக்கிற பைபிள தாண்டி கொண்டு போகிறதோ சவுட்டி கொண்டு போகிறதோ அவர்கள் அறிந்து தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வருத்தத்தை வழியே சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அறுபடின்னா தேவ ஆலயம் இது தேவ சமூகம் அறுபடின்னா அதாவது பெண்கள் பத்தில நான் பார்த்து ஒரு சில இடத்துல சொன்னேன் அவர்கள் அடிக்கடி வழி எழுந்தி எழுந்தி போகிறவர்களாக இருந்தால் சைடுல உட்கார்ந்து உள்ளே இருந்து கொண்டு அவர்கள் உள்ளே வரும்போது ஒவ்வொருடைய தலை அமைச்சு அமைச்சு அமைக்க விட்டு விட்டு அப்படி உள்ளே வருகிறார்கள் அது எப்படி அப்படி செய்கிறதை மிகவும் அது ஒரு அதாவது ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி அல்லது அவர்கள் ஏதோ அற்பமாக பண்ணுற மாதிரி அது இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லாதபடி பிள்ளைகள் ஏற்கனவே வேதத்தை நாம்